வானொலியரோ இன்றைய தகவல்துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த உலகில் நமக்கு மட்டும்தான் துன்பங்கள் நேர்கின்றன என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது முற்றிலும் தவறு உலகில் எல்லோரையும் துயரம் புறக்கணிப்பு நிராகரிப்பு வருத்தம் வேதனை பிரிவு துன்பம் ஆகியவை வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்தில் தாக்குகிறது நாம் தனி பிறவிகள் காயங்களும் கஷ்டங்களும் நம்மை பாதிக்கவே கூடாது என்று நாம் நினைப்பது அறிவீனம் இளம் தம்பதிகள் மலிவு குடியிருப்பில் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் ஏன் காரணம் இருக்கிறது அவர்களிடம் புதுமண வாழ்க்கை என்ற அன்பு இருக்கிறது அதுபோல் ஒரு கலைஞன் குடிசையில் எளிய உடையும் பற்றாக்குறை உணவுமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஏன் அவனுக்கு வாழ்வுதற்கு ஒரு பற்றுக்கோடு உண்டு அதுதான் அவன் கலைத்திறமை அவனுக்கு ஆடம்பரங்களும் படாடோபமும் தேவையில்லை ஆராய்ச்சி மனம் கொண்ட விஞ்ஞானி ஒருவர் நைந்த உடைகள் மழிக்காத முகம் படிய வாராத தலையுமாக வகுப்பில் பாடம் நடத்துவதற்காக வருகிறார் விலை உயர்ந்த உடைகளில் இவருக்கு நாட்டம் இல்லை ஆராய்ச்சியிலும் தீவிர சிந்தனையிலும் தன்னை இழந்தவர் இந்த விஞ்ஞானி அதுபோல் யாரையாவது அல்லது எதையாவது பற்றிய பய உணர்ச்சியால் நம் மகிழ்ச்சியை குழைப்பதற்கு நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது பயம் வெறுப்பு எதிர்ப்பு இவற்றையெல்லாம் வென்ற புகழ்பெற்ற பாடக ரோலண்ட் ஹேஸ் பற்றிய ஒரு நிகழ்ச்சி இது ரோலண்ட் ஹேஸ் என்பவர் டென்னஸி என்னும் ஊரில் கற்பரினத்தில் பிறந்தவர் இவர் கூட பிறந்தவர்கள் இரண்டு பேர் இவரது ஐந்தாவது வயதில் மரம் பெட்டிய இவருடைய தந்தையின் தலையின் மீது மரக்கிளை விழுந்ததில் உயிர் துறந்தார் அதனால் குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாற்றும் பொறுப்பு ரோலசின் அம்மாவுக்கு ஏற்பட்டது ரோலண்டின் தாய் பாட்டி டீச்சர் அவள் தனது குழந்தைகளை வளர்த்தாள் ரோலண்டும் வளர்ந்து ஒரு பாடகரானார் இசைக்குழு ஒன்றில் சேர்ந்து ஊர் ஊராக சுற்றினார் இப்படி இசைக்குழுவில் ஒருவராக இருந்து பாடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியில்லை என்று ரோலண்டுக்கு தோன்றியது அதனால் அவர் ஓர் ஓட்டலில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலைக்குச் சேர்ந்தார் ஏதாவது பெரிய அளவில் செய்து காட்டினால்தான் உலகம் தன்னை அங்கீகரிக்கும் என்று அவர் நினைத்தார் தன்னை ஒரு பெரிய இசைக்கலைஞன் என்று குறிப்பிட்டு நோட்டீஸுகள் அச்சடித்தார் மாபெரும் இசை விருந்து வருக வருக என்று ஊரில் பணக்காரர்களை அணுகி இசை கச்சேரி டிக்கெட்டுகளை தானே விற்றார் நடக்க முடியாதது நடந்தது ஆம் இசையரங்கு நிரம்பி வழிந்தது டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று தீர்ந்தன கச்சேரி மிகப்பெரிய வெற்றியாக அவருக்கு அமைந்தது பெர்லினில் மாபெரும் இசைமேதை பீத்தோவன் பெயரில் அமைந்த கச்சேரி கூடத்தில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு ரோலண்ட் அழைக்கப்பட்டார் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்ற நேரம் அது ஜெர்மனிக்கு இப்போது போகவே போகாதீர்கள் கருப்பர்களை கண்டால் ஜெர்மானியர்களுக்கு கோபம் வரும் உங்களை கொன்றே போட்டு விடுவார்கள் என்று பலர் ரோலண்டிற்கு எச்சரிக்கை செய்தார்கள் நண்பர்களின் எச்சரிக்கையை சிறிதும் பொருட்படுத்தாமல் ரோலண்ட் ஜெர்மனிக்கு சென்றார் அங்கு திரை உயர்ந்ததுமே ரோலண்டும் மற்ற இரண்டு பாடகர்களும் கை கூப்பி மேடை நடுவில் நின்றார்கள் பீத்தோவனின் பெருமையை களங்கப்படுத்தாதே உன் பாடல்கள் இங்கே எங்களுக்கு தேவையில்லை திரும்பிப்போ திரும்பிப்போ என்று நாலா பக்கங்களிலும் கூக்குறல்கள் எழுந்தன இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கடவுளே நான் இப்போது என்ன செய்வேன் என்னை காத்தருள்வாய் என் அருகிலேயே இருந்து எனக்கு துணை செய்வாய் பரம்பொருளே என்று ரோலண்டு பிரார்த்தனை செய்தார் ரோலண்டும் இரு நண்பர்களும் மேடை நடுவே கை கூப்பி நின்றபோது மேடையை நோக்கி தக்காளி கேரட் கற்கள் என்று விழுந்த வண்ணம் இருந்தன திரும்பிப்போ அமெரிக்க கருப்பர்களின் பாடல்களை நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற கூக்குரல்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே கூச்சல் குழப்பம் ஆரவாரம் இசைமேதை மேதை பீத்தோவனின் இது என் அமைதி காணம் என்ற பாடலுடன் ரோலண்ட் கச்சேரியை ஆரம்பித்தார் இதைத் தொடர்ந்து அவர் மேலும் பல பீத்தோவன் பாடல்களை பாடினார் அவர் பாட சபையின் ஆரவாரம் ஓய்ந்து அமைதி நிலை திரும்ப ஆரம்பித்தது ரசிகர்களிடையே வியப்பு முழுமுழுப்பு அமெரிக்க கருப்பரின பாடல்களையும் ரோலண்ட் தன் பக்கவாதியக்காரர்களின் இனிய ஒத்துழைப்புடன் பாடி முடித்தார் ரசிகர்கள் மேடைக்கு பாய்ந்தனர் ரோலண்டிடம் கைகுலுக்கினர் அவரை தோளில் தூக்கி கொண்டார்கள் தொடர்ந்து கரவொளி விசில் சத்தம் ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் பகைமை ஒழிந்தது ரசிகர்கள் மனதில் இருந்து மட்டுமில்லை பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருந்த பகையும் கூட நீங்கியது அதனால்தான் எந்த சூழ்நிலையும் மனிதர்களும் நம்மை பயமுறுத்தி நம் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் குலைப்பதற்கு நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் கவலை பயம் தோல்வி வருத்தம் தான் ஏது அப்போது என்னாலும் மகிழ்ச்சியே நிலவும் இதில் சந்தேகமே இல்லை சரியான பதிலடி பேசாமல் இருப்பதே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் விருந்து விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி